நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அறுபதாம் வருஷம் யூனியன கிரேகிரி மென் அப்படிங்கிறவரோட நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்க ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருந்தாங்க யார் இந்த கிரேகிரி மென் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர் குறிப்பா தொற்று நோய் பத்தின ஈடுபட்டவர் இருக்கிற பல்கலைக்கழகத்திலையும் ரஷ்யாவோட பல நகரங்களிலையும் அவர் மேற்கொண்ட மருத்துவ ஆராய்ச்சிகள் தொழு நோய் அதாவது அடுத்ததா வெண்தோல் நோய் அதாவது வேட்டிலிக்கோ அதை பத்தின ஆராய்ச்சி தான் அவர் மேற்கொண்டார் அவர் ஈரான் ஈஜிப்ட் சென்ட்ரல் ஏசியா நாடுகள்ல நடத்தின ஆராய்ச்சியில தொழு நோய் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சார் அதே சமயத்துல வெண்தோல் நோய் அப்படிங்கிறது நம்மளோட தோல் செல்களில் ஏற்படுற ஒரு மாற்றம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சார் பண்டைய கால புத்தகங்கள் இத பத்தின கட்டுரைகள் இருந்ததாகவும் சொன்னார் அந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட ஏற்பட அப்படின்ட்டு நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஓகோ மதுவேசி அவர்களால இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து உலகம் முழுக்க அனுசரிக்கப்படுறதுதான் உலக வெண்தோல் நோய் தினம் அப்படிங்கிற தேர்ந்த அப்படின்னா உலக புகழ்பெற்ற நடன கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் அவரும் இந்த வெண்தோல் நோயால பாதிக்கப்பட்டவர் அவரோட நினைவு தினமான ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியவே உலக வெண் தோல் நோய் தினமா அனுசரிச்சு உலக அளவுல அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்படுது வேட்டிலோ அப்படிங்கறது நம்மளோட சருமத்தல அதாவது தோல்கள் அதுல இருக்கிற பிக்மெண்ட்ஸ் அதாவது நிரமிகளை இழக்கிற ஒரு நிலையை குறிக்கிற ஒரு நோய் இதனால் நம்மளோட தோளோட நிறம் மாற்றத்தோட மட்டுமில்லாமல் மாறுறதோட மட்டுமில்லாமல் அது கொஞ்சம் கொஞ்சமா பல இடங்களுக்கும் நம்ம உடம்புல பரவும் தன்மை கொண்டது தோல் நிறமாற்றம் ஏறக்குறைய வெண்தோல் அப்படின்ட்டு சொல்லப்படுது தோல் மட்டும் இல்லாமல் தோலில் இருக்கிற முடிகளும் வெண்மை நிறமாக மாறும் வாய் மூக்கு கை கால் இப்படி பல இடங்கள்லையும் இது பரவும் இந்த நோயோட அடிப்படை காரணம் தெரியாது அப்படின்னாலும் இது ஒரு மரபு அதாவது ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க தொற்றுநோய் வகைய சேர்ந்தது இல்லை அப்படின்ட்டு சொல்ற ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியில இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டுபிடிக்கப்படாத நிலையில இதை ஓரளவு கட்டுப்படுத்த மட்டுமே முடியும் அப்படிங்கிறது இன்னும் தீவிர ஆராய்ச்சி தேவைட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஸ்கிரின் அதோடு கூட மன அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு சொல்றதுதான் இப்ப இருக்கிற ஒரே வழி உலக அளவுல சுமார் ஒரு மக்கள் தோல் வெண்தோல் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லோருமே இந்த நோயால பாதிக்கப்பட்டு சிலர் இருபது வயசுக்குள்ளயும் நிறைய பேர் நாற்பது வயசுக்கு முன்னாடியும் இந்த நோயால பாதிக்கப்படுறாங்க அதோட மட்டுமல்லாம கிரீகரி மென் கண்டுபிடிச்சது போல இது பழங்காலத்திலிருந்தே இருக்குரி மென்னோட அஞ்சல் தலைய நாம நோய்கள் அதாவது டிசீசஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அதாவது அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அஞ்சல் தலை தலைப்பிலையும் மரபு சார்ந்த நோய்கள் அதாவது ஜெனட்டிக் டிசீசஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்க முடியும் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்